ஜிாத் செய்யவும் உங்களிடம் நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்று கூறினார் அதற்கு நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் உன் பெற்றோரில் எவரும் உன்னுடன் வாழ்கின்ற அல்லாவிடமிருந்து பார்க்கிறீரா உன் பெற்றோரிடம் செல்லும் அவ்விருவரிடமும் உன் நட்பை அழகாக்கும் என்று கூறினார்கள் புகாரி மூன்று முஸ்லிம் இது ஒன்பது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு போர் கூறிய அனுமதி கேட்டார் உன் பெற்றோர் உயிருடன் உள்ளனரா என்று நபி சொல்லாஹுவா அலிகின் வசல்லம் அவர்கள் கேட்டதும் ஆம் என்றார் அப்படியானால் அவ்விருவரிடமும் பணிவிடையுள்ள ஜிஹாது செய்யும் என்று நபி சொல்லுவா அனிஹில் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்